அழகான கதை தொகுப்போட நாம் இணைஞ்சிருக்கோம் நமது மகிழ்ச்சி பண்பலை இது ஆனந்தத்தின் அலை வரிசையில் உங்கள் ஃபேவரெட் ஷோ கதை கைக்கெலாம் வாங்க வித் நீ ஆர்ஜி வனிதா அவங்க கூட பேசிகிட்ருக்கேன் நாகராஜன் தன்னோட பேரின் பிரசாத்தை கூட்டிகிட்டு வெளியில் அமர்ந்திருந்த நேரம் தன்னோட கண்களை மூடி நினைவலைகளுக்குள்ளே போனார் இல்லையா என்ன நினைவலைகளுங்கிறத நாமும் பார்க்கலாம் வாங்க கண்களை மூடி யோசித்த நாகராஜன் அப்படியே தன்னோட பழைய ஞாபகங்களுக்குள்ளே போனார் அந்த ஞாபகங்களை திருப்பி மீட்டெடுக்கிற மாதிரி பிரசாத் கேள்வி கேட்க ஆரம்பித்தான் தாத்தா இன்றைக்கி தேதி என்ன பத்தொன்பது அப்புறே பாட்டிக்கிட்ட போய் சொன்னீங்க அப்போ தான் பாட்டி தூங்குவாங்க நீ கேட்டாலும் இதே பதில்தான் சொல்லணும் சரியா ஏன் தாத்தா பாட்டியை ஏமாத்தணும் பாட்டிக்கு கேலண்டர் பார்க்க தெரியாதா ம் தெரியாது அப்போ பாட்டி மக்கு பாட்டியா ஆமாண்டா கண்ணா பாட்டி மக்குதான் லட்சுமி ஒரு மக்குதான் நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாத வெள்ள மனசை மக்குன்னு சொல்லுவாங்க முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு இருபதாம் தேதியில தான் நாகராஜனுக்கு லட்சுமி தன்னோட கழுத்தை நீட்டினாங்க வலது காலை வச்சு வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவங்களோட மக்குத்தனம் புரிய ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்த லக்ஷ்மியோட கழுத்துல அழகான நகைச்சொலிக்கிறத பார்த்தா சவுந்தரம் ஹை இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கே கல்யாணத்துல கூட நான் பார்க்கவே இல்லையா நீ அப்படின்னு சவுந்தரம் கேட்டப்பவே பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்க சவுந்தரம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கலட்சுமி தன்னோட கழுத்துல இருந்த நகையை கழட்டி கொடுத்தா கல்யாணமான நேரம் அவளுக்கு பதினெட்டு வயசு தான் ஆனாலும் அத்தனை வருஷத்துலேயும் யார்கிட்டையும் இல்லாத பக்குவம் அவகிட்ட இருக்கும் சிரிச்ச முகத்தோட எல்லா வேலைகளையுமே அவன் இழுத்து போட்டுட்டு செய்வாள் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு மேலே தான் தன் வீட்டுக்கார் தனக்காக காத்திருக்காருங்கிற ஞாபகமே அவனுக்கு வரும் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு ரூம்குள்ளே வரும்போது அவள் சொல்கிற பதில் இதுவாக தான் இருக்கும் தூங்கிட்டீங்களா காரியமெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி தன்னோட நினைவாளக்குள்ளே போன நாகராஜன் திரும்ப மீண்டு வந்தார் கதவை திறக்கிற சத்தம் கேட்டு மீண்டு வந்தார் நீங்கள் இனிமேல் உள்ளே போகலாம் தாத்தா ஆனால் இப்போ அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தொந்தரவு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பிரசாத் தன்னோடய பதில சொன்னான் சரிங்க சிஸ்டர் தாத்தா நீங்கள் பாட்டி கூட தோண தோணுன்னு பேசிகிட்டே இருப்பீங்க அதனால் நீ வெளியவே உட்காருங்க பாட்டியே டிஸ்டர்ப் பண்ணால் பெரிய டாக்டர் கிட்ட சொல்லி உனக்கு இன்ஜெக்ஷன் போட சொல்லிவிடுவேன் ஆமாம் அப்படின்னு சொன்னான் நாட்டி பாய் அப்படின்னு பிரசாத்தோட தலையில் செல்லமாக தட்டிட்டு போனாங்க அந்த செவிலிய அவங்க போனதும் பிரசாத் நாகராஜனை பார்த்து கேட்க ஆரம்பித்தான் தாத்தா பாட்டி உடம்புக்கு என்ன எப்போ வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு அவள் திரும்பி வரவே மாட்டாடா அப்படிங்கிற உண்மையை எப்படி நாகராஜன் தம் பேரைக்கிட்ட சொல்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தார் பாட்டிக்கு வயிறு வலி பிரசாத் ஆமாம் பாட்டி வாரத்துக்கு ரெண்டு வாட்டி பட்டினி கிடந்தாங்களே அதனால தானே அவங்களுக்கு வயிறு வலி வந்துருச்சு நான் சாப்பிட்லனா மட்டும் வயிறு வலி வந்துடும் சொல்லி என்னை பயமுத்துறாங்க பிரசாத் சொன்னது என்னமோ உண்மைதான் திங்கிக்கிழமையும் வியாழக்கிழமையும் முழு பட்டினி பட்டினின்னு சொன்னால் லட்சுமிக்கு கோபம் வந்துடும் வரதா அவ சொல்ற பதிரும் இப்படித்தான் இருக்கும் விரதம் இருக்கேன் வேண்டிக்கிட்டேன் அப்பதான் நமக்கு சுந்தரம் பிறந்தான் பில்லை கிடைச்ச உடனே வேண்டுதலை மறந்துட முடியுமா சாகுற வரைக்கும் இந்த விரதம் இருந்தே ஆகணும் நான் அப்படிதான் இருப்பேன்னு சொன்னான் கல்யாணம் ஆனா கையோடு இன்னும்மா குளிச்சுட்டு இருக்கேன்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆறு வருஷம் குழந்தை பாக்கியமே இல்லாம அப்படியே போயிடுச்சு வயிற்றுல ஒரு புழுப்பூச்சிய கூட காணமேனு நாலு பேர் முகத்துலயும் எட்டு பேர் முதுகுக்கு பின்னாலையும் கண்களை ஏந்திக்கிட்டு அழும் கோபுரம் கட்டியும் கட்டாத இருக்கிற அத்தனை கோயிலையும் அபிஷேகம் நடக்கும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுசா விரதம் இருக்கேன்னு வேண்டுக்குவான் எனக்கு ஒரு மகன்கூடுன்னு தன்னோட உடம்பு தேயிற வரைக்கும் தரையில் புரண்டு புரண்டு எழுவா ஆனால் அதுக்கான பலன் என்ன கிடச்சிது தொடர்ந்து கேட்கலாம் நேர்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நமத மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசையில் உங்கள் ஃபேவரெட் ஷூ கதை கேட்கலாம் வாங்க கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜி வனிதா அவங்க கூட பேசிகிட்ருக்கேன்